ம்ீதாமூர் சுந்திரம் வைப்பாணம் சூத்திர முனீந்திரம் ஸ்ரீங்கமாவிணம் லமே மேவ நமோதிசம்பிராயி மஹோ நமோ குருப்பலவரப்பனப்போமஸ்மி ஓமே யசேம்தேவீ தஞ்சா ஸ்வந்திரோ பூஷா விஷவே நோரி நோகா ஓ भोगान பிராந்திரச்சரவ்வாக்கோஸ் புனர்பூணோ பீவ் சர்வா விஷேஷாஸ்வீதி மதுர மாஜய மாய்யம் பரமம் ரன்ன ோ விமா பன்ஸ்ம விஜோஷாஸ்வையூகி சர்வன் பாக்கசிய அஜமபிஜனோம் பாபது ஆபே கம்சியா பிரணத்தயவிதக்ேதோத்தர ூதோமனே காருணா யம் பூஜ்யம் பரமோக்காசா பிரதிஹமஸ்வ மஜ்ஜோோோன்மஜச்சோமோ தன்விராசனேஜாதிமுக தண்டிகை முதல்ந்தே பண்ண பகுோ விபுர்விந்த பிரைஜசனப்பேவ் ஸ்மிருக்கிமுகே வி மன்து தைஜேஜ் ஃப்ரிவி விஷோலுங் நம் தைஜ பிரவிபுக்கு आनन्द तर्पयते विश्वं ிம் ஸூலம் தப்பயத்தை விவிவித்து தைஜசம் ஆனந்த த்ோத் திருஷுதாஜம் வேதைத்த சுஞ்சனோனிபிய பிரபவசி விஷயம் ஜனய்தி பிராணச்சேத்தோஷூன்புருஷ் பிளக் உபனமொதல் ரெண்டுமந்திரத்துல பிரம்மன் தான் ஜெகத்துக்கு காரணம் என்கிற ஒரு விஷயத்தை உபதேசம் பண்ணி இருக்கிறது அது எல்லாத்தையும் நான் சுருக்கமா சொல்றேன் பிரம்மன் தான் ஜெகத்துக்கு காரணம் இந்த ஜெகத் விசாரம் பண்ணினா பிரம்ம ஜானத்தை அடையலாம் இந்த ஜகத்தினுடைய உற்பத்தி ஸ்திதி பிரலய காரணத்தை நாம விசாரம் பண்ணினோமானா மாணத்தின் துணை கொண்டு விசாரம் செய்வோமே ஆனால் நமக்கு அதுதான் குரு ஆச்சாரிய உதவியோட கிடைக்கும் சொன்னது வேதாந்தாஸ்திரம் வேதாந்தாஸ்திரத்தை சம்பிரதாயமாக சொல்லிக் கொடுக்கிற ஆச்சாரியன் இவர்களுடைய சகாயத்தோட ஜ காரண விசாரம் பண்ணினோமே ஆனால் ஆனால் நமக்கு பிரம்ம ஜானம் ஏற்படும் அத்வைத பிரம்ம ஜானம் ஏற்படும் அப்படிப்பட்ட அத்வைத பிரம்ம ஜானத்தினால என்ன பிரயோஜனம்னு கேட்டா இந்த ஜகத்தில் நமக்கு ஏற்படுற சம்சாரம் நமக்கு இருக்காது பந்தம் இருக்காது இந்த ஜகத் நமக்கு பந்தத்தை உண்டு பண்ண முடியாது இதுதான் விஷயம் இத சொல்றதுக்கு பல கிரமங்கள் பல முறைகள் ஓங்கார விசாரம் ஆத்ம விசாரம் இதெல்லாம் பண்ணப்படுகிறது ஜெகத் விசாரம் பண்ற விஷயத்தில் உபனிஷத்து என்ன பண்ணி இந்த அனாத்மா ரெண்டு பகுதியா இருக்கப்பா இந்த நம்ம இடத்துல தனி மனுஷங்கிட்ட உடம்பு மனசு புத்தியா சேர்ந்துகிண்டு அனுபவிக்கிறவனா மாறி எடுத்து அப்புறம் என்ன அனுபவிக்கப்படும் பொருளாகவும் இது இருக்கு அனாத்மாவே ரெண்டா பிரிஞ்சு ஒரு அம்சம் என்ன பண்ணி எடுத்து சொன்னா அகங்காரத்துக்கு காரணமா மாறிடு நம்ம எல்லாரும் இந்த சரீரத்தை தானே அகம் அகம் சொல்றோம் இந்த அகங்காரத்துக்கு காரணமா மாறிடு இன்னொன்னு என்ன எடுத்துன்னா இந்த அகங்காரத்துக்கு விஷயமாகிவிட்டது அனாத்மாவே அகங்காரத்துக்கு காரணமாகவும் அனாத்மாவினுடைய ஒரு பகுதி இந்த ஆத்மாவில் சேர்ந்து புரிஞ்சுக்கணும் ஆத்மாவில் சேர்ந்து அகங்காரத்தை உண்டு பண்ணி எடுத்து அப்படி புரிஞ்சுக்கணும் உண்டு பண்ணித்தான் நாம் உண்டு பண்ணிவிடுவாங்க வேற விஷயம் உண்டு பண்ணிடுது அப்புறம் இன்னொன்று என்ன பண்ணியிருக்குன்னா அகங்காரத்துக்கு விஷயம் ஆகிடுது போக்கியமாகவும் இந்த அனாத்மாவை அழித்து ஆனா நமக்கு என்ன தோன்றுகிறது போக்கியம் வேற போக்தா வேறன்னு தோன்றுகிறது போக்திருத்தமும் அனாத்மாவோட சம்பந்தத்தினால் தான் ஏற்பட்டிருக்கு போகமும் அனாத்மாவோட சம்பந்தத்தினால் தான் ஏற்பட்டிருக்கு ஆக அறிவுள்ள நாம் அறிவற்ற உடல் மனம் புத்தி இவைகளாகி அனாத்மாவோடு சேர்ந்து கொண்டு அகங்கரிக்கிறேன் அகங்கரிக்கிறேன் சொல்றேன் தனியாக ஆகிவிட்டேன் தனித்தன்மை உடையவனாக ஆக்கிக்கொண்டு விட்டேன் இண்டிவிஜுவாலிட்டியை அடைந்து விட்டேன் வியக்தி ஆயிட்டேன் குறுக்கி நுட்டேன் இப்படி எல்லாம் சொல்லு என்னுடைய பிரபஞ்சமும் பிரபஞ்சமும் பிரபஞ்சமும் சைத்தன்ய ஸ்வரூபமாகிய என்னிடத்தில் அத்தியாசம் பண்ணப்பட்டிருக்கு ஒரு ஒருத்தருக்கும் இந்த உண்மை புரிஞ்சுதான் ஆகணும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா புரிஞ்சுதான் ஆகணும் அநாத்மா சேதனமான தத்துவத்தை பிரிச்சு அளவுக்கு பண்ணி இத்தனை வேலை பண்றது எல்லாத்தையும் பிரிச்சு காட்டுறது ஜட பதார்த்தம் அத்வைதமான போடுறது கூறு போடுறது உண்மைதானே மா தானே மாய என்ன சொல்ற மாத லட்சணம் தானே மாயம் தான் என்ன பண்றது காட்சி அளிக்கிறது திருதாஸ்மிருதா இப்ப வந்து நம்ம பார்த்த மூணாவது மந்திரம் நாலாவது மந்திரம் அஞ்சாவது மந்திரம் இந்த மூணு மந்திரமும் அனுவாதம் இது பிரமாணம் இல்லை வேதாந்த பிரி ஏ அனுபவத்துல இருக்கிற விஷயத்தி முதல் ரெண்டு மந்திரம் பிரம்மன் இந்த ஆத்மா பிரம்மன் அப்படிங்கறது நமக்கு தெரிஞ்ச விஷயம் கிடையாது தெரியாத விஷயம் தெரியாத விஷயத்த நமக்கு ஞாபக சாஸ்திரத்துக்கு ஒரு லட்சணம் என்ன தெரியுமா அக்ஞாத்த ஜாபகம் சாஸ்திரம் தெரியாததை தெரியும்படி பண்ணுவதற்கு பெயர் லட்சணம் சொல்றோம் இது அக்ஞ்சிரம் சொர்க்கம் வந்து தெரிஞ்சதா தெரியாது நரக்கம் தெரியுமா சொர்க்கம் நரக்கம் புண்ணியம் பாபம் புனர்ஜன்ம இதெல்லாம் தெரிஞ்ச விஷயமா தெரியாத விஷயமா சாதாரணமா தெரியுமா எத்தனைய பேர் ஒத்துக்கிறது இல்லையே ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட நிறைய பேருக்கு சந்தேகத்தோடு தான் இருக்கான் சொல்ற நீ நாஸ்திகனா இருந்தாலும் சரி கடவுள் வந்து உனக்கு மிஸ்டரி தான் நீ ஆஸ்திகனாஸ்திகனுக்கும் வந்து கடவுள் மிஸ்டரியா தான் இருக்கு ஈஸ்வரக அஸ்தி சொல்ற சொல்றாங்க அளவுக்கு காதை நம்புற அளவுக்கு மூக்க நம்புற அளவுக்கு தோலை நம்புற அளவுக்கு இதெல்லாம் நம்புற அளவுக்கு ஒத்துக்கிற அளவுக்கு இவன் சாஸ்திரத்தை ஒத்துக்க மாட்டேங்கிறான் இவன் உடம்ப ஒத்துக்கிறான் எல்லாத்தையும் ஒத்துக்கிறான் வேதாந்தத்தை இவனால ஒத்துக்கவே முடியலை வேதாந்தம் சொல்றது உண்மையா இருக்குமோ உண்மை இல்லாமல் இருக்குமோ அப்படிங்கிற எண்ணம் வேறது நாஸ்திகம் போராது இதெல்லாம் சொல்லிக்கிட்டே அப்ப இதெல்லாம் என்னது நான் இந்த ஜாகிரத அவஸ்தையை பற்றியும் சொப்னாவஸ்தைய பற்றியும் சுசுக்தி அவஸ்தையை பற்றியும் உபனிஷத் உபதேசம் பண்ணினது நமக்கு தெரியாத விஷயம் இல்லை தெரிஞ்ச விஷயத்தை விளக்கி சொல்லிடுது அது அணுவாதகான்னு தெரி விஷயத்தை விளக்கி சொல்லியது எதற்காக தெரிந்த விஷயத்தை விளக்கி சொல்லியது தெரியாத விஷயத்தை விளங்கி கொள்வதற்காக தெரிந்த விஷயத்தை விளக்கி சொல்லியது தெரியாத விஷயத்துல தான் பிரமாணம் ஏஷ சர்வேஸ்வர ஏஷ சர்வஜா ஏஷ சர்வாந்தரியாமி ஏஷ யோனிஹி சர்வச பூதானா அந்த வாக்கியமெல்லாம் பிரமாணம் அது அனுவாதம் இல்லை அது வந்து யசார்த்தவாதம் அது அங்கதான் பிராமணியம் இருக்கு அனதிக தத்துவம் அங்கதான் இருக்கு அபாதி தத்துவம் அங்கதான் இருக்கு அசந்திக்தம் அங்கதான் இருக்கு பிரமாணத்துக்கு லட்சணம் இதெல்லாம் அனதிக அபாதித அசந்திக்த அர்த்தவத்து ஞானத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கு அதாவது அந்த வாக்கிய இந்த வாக்கியத்தை தவிர வேற எதனாலேயும் நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது இந்த வாக்கியத்தினால கிடைக்கிற ஞானத்தை வேற எந்த பிரமாணமும் நெகேட் பண்ண முடியாது அது மாத்திரம் இது சந்தேகத்துக்கு இடம் நமக்கு நிறைய யுக்திகளை எல்லாம் சொல்லி புரிய வைக்கிறது பிரயோஜனமா இருக்கு சம்சாரம் நீங்குகிறது அதான் பரம பிரயோஜனம் இந்த ஞானத்தினால நமக்கு இது கற்பனை அல்ல இந்த ஜானம் சத்தியமாக இருக்கிறது சம்சாரம் நீங்க கற்பனை வச்சிருந்தாலும் கூட ஒரு வார்த்தைக்கு சொன்ன கற்பனை கிடையாது இருக்கே பிரயோஜனம் இல்லேன்னா பிரயோஜனத்தை கொடுக்கறதுனால எனக்கு துக்கம் நீங்குகிறது என்னுடைய சம்சாரம் நீங்கிறது எனக்கு பிரயோஜனமா இருக்கேன் இப்போ பிரயோஜனம் வந்து சத்தியமா மிச்சையா பிரயோஜனம் சத்தியம் ஆக சத் சத்தியமான பிரயோஜனத்தை கொடுக்குற ஜானம் மாற்றம் இருக்க முடியும் ஆக இந்த மூணு இந்த ஏஷ சர்வேஸ்வர ஏஷ சர்வ்னா ஏஷ சர்வாந்தர்யாமி ஏஷயோனிசர்வசாஹி பூத்தானாம் அந்த வாக்கியம் வந்து பிரமாணம் இப்போ என்ன பண்ணார் லௌடபாதாச்சாரியர் இதை விளக்கி சொல்ல ஆரம்பித்தார் நம்ம முதல்லேருந்து பார்த்தோம் முதல்ல இந்த அவஸ்தாத்திரய விவேகத்தை சொன்னார் அவஸ்தாத்ரயத்தை ஆரம்பித்தார் முதல் ஸ்லோகத்திலேருந்து ஆரம்பித்து ரெண்டாவது ஸ்லோகத்தில் இந்த விஸ்வதைஜச பிராஜன் இன்னும் வந்து துரியனை பற்றின ஜானம் வரல இப்போ தெரிஞ்ச விஷயத்திலேயே விளக்கம்தான் இன்னும் எனக்கு மோக்ம் வரலை அடையறத்துக்காக விசாரம் பண்றான் புரிஞ்சின்றிருக்கான் பாதம் திருத்தீய பாதம் இத சமஷ்டியாவே சேர்த்து புரிஞ்சின்றிருக்கான் என்று சொல்லப்படுகிற ஈஸ்வரன் எல்லாம் ஒன்னா சேர்த்து புரிஞ்சிட்டு இருக்கான் ஆக முதல் ஸ்லோகத்துல விஸ்வதைஜச பிராக்யன் அறிமுகப்படுத்தப்பட்டார்கள் இரண்டாவது ஸ்லோகத்துல அவர்களுடைய ஸ்தானம் சொல்லப்பட்டது மூன்றாவது ஸ்லோகத்துல மூன்று நான்கு ஸ்லோகங்கள்ல அவர்களுடைய போக்கியமும் திருப்தியும் சொல்லப்பட்டது இந்த விஸ்வதைஜச பிராக்யனுக்கு போகம் என்னது விஸ்வச பிரியனுடைய திருப்தி என்னது எதுனால திருப்தி அடைகிறான் நாலாவது ஸ்லோகம் வந்து சொல்லுகிறது அடைகிறாங்கிறதுனால போக்திருத்தத்தை சொல்றது மூணாவது ஸ்லோகம் போகத்தை சொல்றது இப்ப நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் முதல் ஸ்லோகம் பெயர்கள் அறிமுகம் இரண்டாவது ஸ்லோகம் இருப்பிடம் அறிமுகம் மூன்றாவது ஸ்லோகம் போகங்கள் அறிமுகம் நான்காவது ஸ்லோகம் போக்திரு அறிமுகம் ஐந்தாவது ஸ்லோகம் தெரிஞ்சுக்கிறானோ அவன் என்னாகிறான் ரிலேட்டிவ்லி அசங்க நாய்டான் இன்னும் ஆத்மாவை துரிய ஆத்மாவை தெரிஞ்சுக்கல துரிய ஆத்மாவை இன்னும் தெரிஞ்சுக்கல அது மந்திரம் வரப்போகிறது ஏழாவது மந்திரத்தில் வரப்போகிறது துரிய ஆத்மாவை பத்தின உபதேசம் வரல சர்வகம் ஹேதத் பிரம்ம அயமாத்மா பிரம்ம இந்த அயமாத்மா பிரம்மங்கிறதுக்கான விசாரந்தான் மூணு நாலு அஞ்சு ஆறு மந்திரங்கள் அதுக்கான காரிதையை பார்த்துருக்கோம் அஞ்சு ஸ்லோகம் வரைக்கும் ஆறாவது ஸ்லோகத்தையும் நேற்றுக்கு படிச்சுட்டோம் இதை கொஞ்சம் நான் இப்போ விளக்கி சொல்கிறேன் ஏன்னா ஒவ்வொரு முறையும் நான் கொஞ்சம் ஆழமாக படிக்கிறேன் பார்க்க பார்க்க அது பலமாக போயின்னு இருக்குது கௌட பாதாச்சாரியர் ஒரு சில விஷயங்களை பண்ணிடுற இப்ப சொல்லக்கூடிய இந்த கருத்துக்கள் எல்லாம் ஜகத்காரண விசாரம் ஜகத்காரண விசாரம் இந்த ஜகத்காரண விசாரத்துக்கான மந்திரம் எது தெரியுமோ ஆறாவது மந்திரம் ஏஷ சர்வேஸ்வர ஏஷ சர்வஜ ஏஷ சர்வந்தரீஷோ சர்வந்தர்ஷோந்திஷயோனி பிரபவியயோத்த மந்திரத்தில் குறிப்போன அந்த பதந்தான் ரொம்ப முக்கியம் யோனி சர்வாரணம் சர்வாரணம் எல்லாருக்குமே இந்த கேள்வி இருக்கு நேற்றுக்கே சொன்னேன் இந்த படைப்பு எங்கிருந்து வந்து இது எங்கிருந்து வந்து இந்த படைப்பு இதற்கு மூல காரணம் என்ன இந்த ஆராய்ச்சி நமக்கு எப்பவுமே இந்த புத்தி தேடிண்டே அறிவு தேடல்ங்கிறாங்க பாருங்கள் அது இருந்துட்டே இருக்கும் அரிச்சுண்டே இருக்கும் உண்மையை வரைக்கும் நல்ல மந்திரம் சொல்லி இருக்கு எவனுக்கு அது அறியப்பட்டதோ அவனுக்கு அது அறியப்படாதது எவனுக்கு அது அறியப்படாததோ அவனுக்கு அது அறியப்பட்டது எப்படி இருக்கு பாருங்க ஏன்னா அது அறியப்படும் பொருளாக இல்லைன்னு அறியப்பட வேண்டும் எஸ்ய அமதம் தஸ்ய மதம் மதம் எஸ்ய சகன வேத விஜானதாம் அவிஜாத்தம் அபிஜானதாம் ஆத்மனா விந்தத்தே வீரியம் வித்யா விந்தத்தே அமிர்தம் இல்ல கேனோபருஷத்துல அப்படியே சுருக்கி புழிஞ்சு இன்னொரு ரூபத்தில் அப்ப இங்க கௌடபாதாச்சாரியர் என்ன பண்றாருன்னா இந்த காரணவாதத்துல இறங்கிறார் ஜெகத் காரணவாதம்னு இருக்கு இதெல்லாம் ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு அபிப்பிராயம் இருக்கு இதுல மதபேதங்கள்லாம் நிறைய இருக்கு நமக்கு சிருஷ்டியில அபிப்பிராயமே கிடையாது சிருஷ்டிய விசாரம் பண்றதுக்கு பதில பிரம்மனை புரிஞ்சுன்னு போயிடலாம் அடையிறதை விட்டு விட்டு இந்த சிருஷ்டி இப்படி வந்துதா அப்படி வந்து என்னத்துக்கு இந்த தலைவலி ஆனா வந்து மனசுக்கே விட மாட்டேங்குது யாராருலாம் என்னெல்லாம் சொல்றான்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு இல்லையா என்னத்துக்கு அப்படின்னா கேம்ப் ஒரு கிளாஸ்லயே முடிச்சுட்டு போயிடலாமே போய் ஊர்ல போய் டிவி பார்த்துட்டு இருக்கலாமே இந்த சிரு நமக்கு தாற்பயம் கிடையாது தாற்பி ஆனாலும் மனசு இந்த சிருஷ்டியை பத்தி கேட்டு அதுக்கு ஒரு அளவுக்கு பதில் சொல்லிது அந்த பதில் ஓரளவுக்கு சொல்லலாம் முழுமையா திருப்திப்படுத்தவே முடியாது என்ன சொன்னாலும் என்னன்னா நிறைய மதங்கள் வேற இருக்கா இதுல கருத்துக்கள்ல பாரு நான் இது சொல்லி வைக்கிறேன் நாஸ்திகர் என்ன சொல்றான் ஜத்யம் சொல்லாம் பொய் அப்படிங்கிறது கொஞ்சம் இருந்து இல்லாம போற மாதிரி அர்த்தம் வந்துடும் ஆகையினால பிரம்ம அசத்தியம் ஜெகத் சத்தியம் பிரம்ம அசத்தியம் இது யாருடைய கொள்கை நாஸ்திகர்களுடைய கொள்கை கடவுள் இல்லை உலகம் இருக்கிறது கடவுள் இல்லை இல்லவே இல்லை அப்படி சொன்னாதான் அவனுக்கும் புரியும் மற்றவனுக்கும் புரியும் அவனுடைய கொள்கை இது ஒரு குரூப் இன்னொரு குரூப் என்ன தெரியுமா அடுத்ததுல நம்ம கடைசியில் வச்சுப்போம் நம்மளை இன்னொரு குரூப் என்னன்னா ஜெகத் சத்தியம் பிரம்ம சத்தியம் ஜெகத் சத்தியம் பிரம்மசத்தியம் இவங்க தான் ஜாஸ்தி இதுல சைவன் வைஷ்ணவன் அப்புறம் கிருஷ்ண பக்தன் ராமபக்தன் ஆஞ்சநேய பக்தன் தேவி பக்தன் எல்லாம் அவன் அவன் லோகத்தை சொல்லிகிட்டே இருப்பான் கேட்டலுடன் சிந்தித்தல் ஒரு வார்த்தையை யூஸ் பண்ற தாயுமாள புதுசா இருந்தது நேற்றுக்கு நான் நினைச்சேன் மனநத்தினால சாரூபம் நிதித்தியாசனத்தினால சாமீகம் நிஷ்டினால சாயுஜியம் ஒரு நம்ம அதை சொல்றது இல்லை புதுசா ஒன்னு ஒரு தீரி கேட்டேன் புதுசா இருக்குனால என்னது சாலோக முக்தி பாடம் கேட்டுக்கிட்டதுனால அந்த லோகத்துல தானே உட்கார்ந்து ரொம்ப சாலோகம் புரியறதோ இல்லையா ஆ என்னால் சிரவணத்தினால சாலோகம் அப்புறம் மன்னனத்தினால் என்ன சாரூபம் இது நம்ம சொல்றதில்லை வேதாந்திகள் நம்மலாம் சொல்கிறது இல்லை இது புதுசாக சொல் இருக்கு தாய்மானவருடைய அந்த கண்மத்தை நெறி தற்பில் கடு கடுநரகு வரும்னு சொல்லி நல்லா ஞான நன்மை தரும் ஞான நெறி நான் அணைவது என்னாலும் அப்படிங்கிறார் கர்ம மார்க்கத்தில் போனால் தப்பினா நரகம் வந்துருக்கும் அப்படின்னு தெரிஞ்சு நன்மை தரும் ஞான நெறி நான் அணைவது என்னாலோங்கிற அந்த லைனில் வருது ஒரு பாட்டு இதுலேயே இருக்கு அதில் போட்டிருக்கு அப்படி தமிழ்ல அப்படி மொழி பேச போட்டிருக்காங்க என்னால் கண்ணியில முன்னூத்தி அறுபத்தி ஏழாம் பக்கத்தில் இருக்கு கேட்டர் முதல் நான்காலே கேடுகிலா நாற்பதமும் பாட்டம் வர எனக்கு வாய்த்து நாள் என்னாலோ அப்படி இருக்கு இருக்கட்டும் இது இடையில நான் சொல்றேன் சொல்ல வந்த விஷயம் என்ன அதாவது ஜெகத் காரணம் என்னது பிரம்ம சத்தியம் ஜெகத் ஜெகத் சத்தியம்யம் இது என்னது பிரம்ம சத்தியம் ஜெகத் சத்தியம் பிரம்ம சத்தியம் உலகமும் உண்மை கடவுளும் உண்மை வம்பே இல்லை ஆனா வந்து என் கடவுள்தான் உண்மை வரலோகத்தில் இருக்கும் பரமபிதா ஒருவர் மட்டுமே அது நம்மளாவது பரவாயில்ல இந்த வடகில தெங்கலையெல்லாம் பரவாயில்லையுன்னு தோணிடும் சில சமயம் அவன் பார்த்தா அவன் பரவாயில்லயும் தோணும் இதுல வந்து இந்த குரூப் ஒன்று இப்படி எப்ப என்னோடதுன்னு சொல்லி இருந்தான் ஆனா பரவாயில்ல எல்லாரும் கடவுள் இருக்குன்னு ஒத்துக்கிறான் என் மத என்னுடைய சுவாமி தான் உண்மையான சுவாமி மற்றவங்கள்லாம் வந்து சரியில்லை ஜிஹா கொல்லு போட்டோம் இது ரெண்டாவது குரூப் மூணாவது குரூப் மதம் ஆனா இல்லை ஜெகன் மிச்சியா பிரம்மமித்யா ஜெகத்தும் மிச்சை இது ஒரு தோற்றம் கடவுளும் ஒரு தோற்றம் ரெண்டும் கிடையாது இது மூணாவது குரூப் நாஸ்திகத்துக்கு நேரம் அர்த்தம் தெரிய நிறைய நிறைய பேர் எத்தனையோ வருஷ கணக்கான அசத்தியம் சப்தத்துக்கும் உள்ள வித்தியாசம் தெரியணும் அனிர்வச்சனியம் என்னத்துக்கு அவசியம் இது எல்லாம் இப்படி எல்லாம் அபிப்பிராயங்கள் இருக்கு இப்ப இத்தனை ஜெகத் சத்தியம் பிரம்ம அசத்தியம் அப்படி போட்டா தான் சரியாரு ஜெகத் சத்தியம் பிரம்ம அசத்தியம் ஜகத் சத்தியம் பிரம்ம சத்யம் ஜெகன்மித்யா பிரம்மமித்யா பிரம்ம ஐவ சத்தியம் ஜெகன்மித்யா இது அத்வைத வேதாந்த சித்தாந்தம் விசிஷ்டாத்வைதம் இந்த குரூப் சேரும் ஜெகத் சத்தியம் பிரம்ம சத்யம் ஜகத்தும் சத்தியம் பிரம்மமும் சத்தியம் சரி இப்படி சொன்னதுக்கு அப்புறமா அவங்க என்ன இல்லாமல் வைக்கிறாங்க மாயாவதி பார்ப்போம் இந்த இஸ்கான் பீப்புள் எல்லாம் ஆதிசங்கர் அத்வைதத்தை இவன் மாயாவதி பக்கத்திலே போகாதேங்கிறான் மாயாவதி என்ன இவன் வந்து கிருஷ்ணனே இல்லைங்கிறான் அப்படின்னா நினைச்சுட்டு இருக்காங்க கிருஷ்ணதான்ப்பா சொன்னார் நான் இல்லைன்னு சொல்லி என்ன சொல்றது ஒரு நாளைக்கு ஆரம்பிக்கிற போது கௌடபாதாச்சாரியார் இந்த ஜகத்து ஒரு காரியம் சொல்லி இந்த காரியமான ஜகத்து காரணமான பிரம்மன் இருந்தது அப்படிங்கிறத சொல்றாங்கிறது நகைகள் உற்பத்தி ஆரத்துக்கு முன்னால காரணத்துல காரியம் இருந்ததா இல்லையா இதுதான் கேள்வி காரணத்துல காரியம் இருந்ததா இல்லையா காரியத்திற்கு முன்பு காரணம் இருந்தது காரியம் காரணத்தில் இருந்தது காரணத்திலிருந்து காரியம் வந்திருக்கிறது இதுதான் விஷயம் இதுல வந்து சாங்கிய மதம் யோக பதஞ்சலியோட யோக கபிலருடைய சாங்கிய மதம் இவர்கள் நாமளும் அவங்க குரூப் பண்ணிக்கிறோம் நைய நியாய வைசேஷிக மதம் என்னன்னு கேட்டால் அசத்காரியவாதிகள் என்னன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் தெரிஞ்சாதான் உங்களுக்கு ஸ்லோகம் புரியும் அவங்க எல்லாம் அசத்காரியவாதிகள் இந்த ஜெய்மினி பூர்வீமாசகர்கள் உலகம் இருந்து தோன்றவும் இல்லை எப்பவும் இருக்கு நித்யம் என்னது காரணத்தை காரியத்தை கற்பிச்சு அப்புறம் காரணத்தை கண்டுபிடிச்சு அனாவசிய வேலை எல்லாம் அதனால இது ஜகத் நித்தியமா இருந்துட்டே இருக்கு எப்பவும் இருந்து ஜெகத் நித்யம் வேதகா நித்தியம் ரிச்சுவல் நித்யம் கர்மா பண்ணிகிட்டே இரு கர்மவாதிகள் ஈஸ்வரனாவது உண்ணாதுங்கிறான் வேதம் உண்மை உலகம் உண்மை கடவுள் உண்மை அல்ல கர்மகாண்டிகளுடைய முக்கியமான கொள்கை நிரீஸ்வரவாதினாக்கிய மதம் கடவுள் நிரீஸ்வரவாதிகள் சத்காரியம் இருக்கட்டும் சத்காரியம் ஆனாலும் கூட நிரீஸ்வரவாதிகள் ஈஸ்வரனை ஒத்துக்கிறது இல்லை அதனால்தான் சாங்கிய மதத்துக்கும் யோக மதத்துக்கும் வித்தியாசம் சாங்கிய மதம் நிரீஸ்வர வாதம் யோக மதம் சேஸ்வர சாங்கியம்னு பேர் யோக மதத்துக்கு ஈஸ்வரனை ஒத்துக்கொண்ட மதம் பதஞ்சலி ஈஸ்வரனை ஒத்துக்கிறார் அவர் ஒரு லெவலில் வச்சுக்கிறார் பதஞ்சலி இப்போ இந்த வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் எல்லாம் ஒன்று ஒன்றா வச்சுக்கிட்டே இருக்கணும் இப்படி எல்லாம் ஆனால் இந்த தேசத்தில் இவ்வளவு நல்லா விச்சாரம் பண்ணியிருக்காங்கிறது பெரிய விஷயம் அன்னைக்கும் சரி இன்றைக்கும் சரி இப்படி உட்காந்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கோமே இன்றைக்கும் உட்காந்து இதெல்லாம் விச்சாரம் பண்ணுறோமே நேரத்தை ஒதுக்கி இதுக்குன்னு நேரத்தை ஒதுக்கின்னு மழையெல்லாம் பொருட்படுத்தாமல் எல்லாத்தையும் பொருட்படுத்தாமல் நேரத்தை ஒதுக்கி ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கோமே இந்த தேசத்தில் இதெல்லாம் பண்ணுறோம் குணங்கள் நம்ம சத்குணங்கள் நமக்கு எப்படி இருக்கணும்னு விசாரம் பண்ணி பண்ணுறோம் முயற்சி இருந்துகிட்டே இருக்குது முயற்சியை விடுறதில்லை முயற்சியில் வெற்றி அடையலைன்னு சொல்லிடவும் முடியாது நமக்கு எவ்வளவு வந்தாலும் திருப்தி வராது அடைஞ்சிட்டு பண்ணிகிட்டே இருக்கணும் தோணும் நல்லது ஆஹ் ஜெய்மினியோட மதம் என்ன மதம்னா ஜகத் நித்தியம் ஆக இதுக்கு காரணக்காரிய விசாரம் தேவையில்லை காரணக்காரிய விசாரமே தேவையில்லை ஏற்கனவே இருந்து தான் நீதும் பார்த்துட்டு தானே இது எதுலேருந்து வந்து எனக்கு அனாவசியமாக விசாரம் பண்ணி பண்ணிருக்கேன் சும்மா வேலை பண்ண வேண்டிய வேலையை பார் சொன்னா புரிய அக்னிஹோத்திரம் உடச்சுக்கிறேன் கேட்க சொல்லி அப்படிங்கறது ஜெய்மினி மத்தான் சொல்லுங்க சுவாமி ரொம்ப இல்லை அப்படின்னு அது ஒரு குரூப் சௌரியமா இருக்கு இதன் வாயிலாக மெய்பொருள் உணர்ந்து கொள்ளப்படுகிறது அப்சல்யூட்ரியாலு சொல்றோமே வாட் இஸ் அப்சல்யூட்ரியாலி இந்த கொஸ்டின் வருமா வராதா ாங்க இந்த கேள்வியெல்லாம் எவனுக்காக தோணத்தான் செய்யுது வாட் இஸ் அப்சல்யூட்ரியாலி இந்த உலகத்தில் அப்படின்னு கேள்வி வரும் அந்த பிலசாபிக்கல் கொஸ்டின் வரும்பொழுது அதுக்கான பதில் சொல்லி தான் நம்ம மனசு விடாது ஆனால் போற அதுக்கு தான் நம்ம என்ன அது உங்கள் தேசத்துலேருந்துலாம் தேடி வரோம் இந்த தேசத்தில் இப்படி ஒரு சாஸ்திரம் இருக்காமேன்னு வெளிநாட்டிலேருந்து இங்கே வரோம் வந்து இமயமலையில் உட்கார்ந்து நம்ம சப்பாத்தியை சாப்பிட்டு டால சாப்பிட்டு இதெல்லாம் சாப்பிட்டு விசாரம் அங்கேருந்து இங்கே வந்து பண்ணுறாங்க அப்போ இந்த கேள்வி வரும்போது அதுக்கு பதில் சொல்லித்தான் ஆகணும் வாட் அப்சல்யூட் ரியாலிட்டி என்ன சொல்லுவாருனா இப்போ சத்தியம் வதா தர்மன் சர சொல்லியிருக்கு ஏன் எதுக்குன்னெல்லாம் கேள்வி கேட்கக்கூடாது இப்படி நான் இவன் கேட்கப்படாதுன்னு சொன்னால் அவன் எப்படி ஒத்துப்பான் ஏன் நான் எதுக்கு பண்ணணும் அப்படின்னா பண்ண வேதம் சொல்லியிருக்கு வேதம் ஏன்னு சொல்லிடுச்சு சௌக்கியமாக இருக்கணுங்கிறது தான் சொல்லிடுச்சு இது பண்ணாட்டாக்கும் நடந்து கொண்டே இருக்கும் இதுல ஒன்றும் குறைவாதாச்சாரியர் இங்க பண்ற விசாரம் என்னன்னு கேட்டால் சத்காரியவாதத்தை சும்மா அபிப்பிராயம் சொல்றார் ஏன்னா இந்த ஏசர்வேஸ்வரர் ஏச சர்வஜ ரியாமிஷ யோனி சர்வச பிரபவாஹி பூதானாம் அந்த மந்திரம் இருக்கு அந்த மந்திரத்தில் சர்வ ஏஷா சர்வச யோனி இவரே சர்வத்துக்கும் காரணம் அனைத்துக்கும் காரணமாக இருப்பவர் இவரே யாரு இந்த பிராஜியன் இந்த சுசுப்தி அவஸ்தையில் இருக்கக்கூடிய காரணப் பிரபஞ்ச அபிமானியாக இருக்கக்கூடிய அவ்யாகிருத ஆத்ம்தான் அந்த ஈஸ்வரன் தான் காரணம் அப்படின்னு சொல்ற போது காரணத்தை பத்தி நான் நுழையல முதல்ல அவஸ்தாத்திரயத்தை சுருக்கமா முடிச்சுட்ட நீ முதல்ல இந்த அகம் அசங்க நான் தான் மூணு அவஸ்தையில மாறி மாறி வரேன் ஒரு அவஸ்தை இருக்கிற போது இன்னொரு அவஸ்தை இல்ல இந்த அவஸ்தை இருக்கிற போது அந்த அவஸ்தை இல்ல மூன்று காலத்திலையும் ஒரே நேரத்தில் மூணு அவஸ்தை கிடையாது ஒரு ஒரு ஒரு ஒரு அவஸ்தை இருக்கு ஜாகிரத அவஸ்தை இருக்கிற போது அவஸ்தை இல்லை அவஸ்தை இருக்கிற போது சுசுக்தி அவஸ்தை இல்லை அவஸ்த மாறுறது அவஸ்தையில போயின் இருக்கிற நான் மாறுறதில்லை இதை கவுடபாத இன்னும் இனிவா சொல்ல போற நான் மாற போறது இல்லை ஆகையினால மாறாத நான் ஒருவனே நான் விஸ்வன் தைதசன் பிராக்யன் மூணு பெயர் தான் எனக்கு இருக்கே தவிர அகம் ஏகா அகம் சுத்தகா அகம் அசங்க அகம் அவஸ்தாத் தா நான் மூன்று அவஸ்தைகளுக்கும் வேறான தூய்மையான ஒன்றான பற்றற்றவன் இத புரிஞ்சு ஆனா வந்து நான் வந்து துரிய ஆத்மான்னு புரிஞ்சுக்கல துரிய ஆத்மான புரிஞ்சதுல இந்த லட்சணங்கள் எல்லாம் இந்த லட்சணத்தை அதே மாதிரி அந்த இந்த உபாதி இந்த ஜாகிரத் உபாதி இந்த வார்த்தையை நான் ஜாகிரத் உபாதின உபாதி சுசுக்தி உபாதி அதே மாதிரி ஆத்ம ஈஸ்வரத்துவம் தூக்கி போடு கிடையவே கிடையாது எல்லாத்தையும் நீக்கிடும் ஆக ஸ்தூல சரீர உபாதி ஸ்தூல பிரபஞ்ச உபாதி சூக்மசரீர உபாதி சூக் முன்னாடி ஆரம்பிச்சு வச்சுக்கிட்டேன் தியானத்தை இன்னும் பண்ணணும் நிறைய பண்ணிருக்க சத்காரியவாதம்னா நீங்க என்னன்னு புரிஞ்சுக்கணும் காரியம் காரணத்தில் இருந்ததா இல்லையா காரியம் காரணத்தில் இருந்ததா இல்லையா இருந்தது அப்படின்னா நியாயவாதிகளா என்ன கேட்கிறனா இருந்தது ஏன் வரணும்னு கேட்கிறான் இருந்தது ஏன் வரணும்னு கேட்கிறான் ஆனா அவன் என்ன சொல்றான் காரியம் காரணத்தில் இல்லை ஆனா காரியம் வந்ததுன்னா இல்லாததிலிருந்து இல்லாதது எப்படி வரும் அப்படி நம்ம கேட்குறோம் ரெண்டுமே தகராத அதனால தான் இவர் என்ன பண்ண போறார் முதல்ல சத்காரியவாதத்தை ஒத்துக்கிட்டு கடைசியில் என்ன சொல்ல போறாருன்னா ஒன்றும் வரவும் கிடையாதுங்க போகிறார் அஜாத்தவாதம் வரப்போ சத்காரியவாதம் அசத்காரியவாதம் அஜாத்தவாதம் இதுதான் பார்க்க போகிறோம் முதல்ல சத்காரியவாதத்தை ஒத்துக்கிறார் யார் கௌடபாதாச்சாரியார் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருனா சத்காரியவாதத்தையும் நீக்கிடுவார் காரியமாவது காரணமாக கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லுவார் அது ரொம்ப ஸ்ட்ராங் பவர்ஃபுல் அதை சொல்கிறதுக்கு நமக்கு ரொம்ப பலம் வேணும் இல்லை அது நிறைய பலம் வணும் அப்புறம் இப்போ இந்த ஸ்லோகத்தை நம்ம பா நேற்றுக்கு பிரபவ சர்வபூதா நாம் கொஞ்சம் நல்லா விளக்கமாக சொல்கிறேன் நான் சதாமிதி வினிஷயா சர்வம் ஜனி பிராணோம் புருஷ பிச்சது இது சத்காரியவாதம் மதத்துடைய கருத்து நம்மளும் ஒத்துக்கொள்கிறோம் சதாம் சதாம்னா என்ன சத்தான பொருளிலிருந்து சர்வாவானாம் பிரபவ அனைத்து பொருள்களின் தோற்றமானது தோற்றமானது இருக்கிறது என்பது விநிச்சயம் விசேஷமாக நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது நகைகள் தங்கத்தில் இருந்தன நகைகள் தங்கத்தில் இருந்தன ஆக காரியம் காரணத்தில் இருந்தது காரணத்தில் இருந்த காரியம்தான் காரியமாக வெளியில வந்திருக்கு ஆக காரியம் சத்ரூபமாக இருந்தது வேதத்துல ரெண்டு வார்த்தையும் இருக்கு சதேவசோக்கியம் பிரமாணம் இருக்கு அதுக்கு நம்ம அர்த்தம் சொல்றோம் அர்த்தம் வந்து இந்த சொற்களுக்கெல்லாம் அர்த்தம் கண்டுபிடிக்கிறதுலாம் சிக்கல் ஏற்படுறது கிருஷ்ண சொல்லலியா கீதையிலு நல்ல அழகான ஸ்லோகம் அறியப்பட வேண்டியதை சொல்லி கொடுக்கிறேன் நம்ம கீதைக்கு போறோம் அப்படின்னா கீதைக்கு எவ்வளவு சக்தி இருக்கணும் உபனிஷத்தை நம்ம பிரசித்தமா சொல்றோம் ரொம்ப பிரபலமா ரொம்ப கடினமான ஆழமான உபனிஷத்துன்னு சொல்றோம் ஆனா கீதையில எவ்வளவு அழகா சொல்றது வரும் தத்து பிரபக்ஷான் எதை அறிய வேண்டுமோ அதை நான் உனக்கு சொல்லிக் கொடுக்கிறேன் அதனால என்ன கிடைக்கும் அமிர்தம் அஸ்னு எதை அறிந்தால் இங்கே மரணமிலா பெருவாழ்வை அப்படின்னா தமிழ்ல சொல்ல மரணமிலா பெருவாழ்வை மோட்சம் ஜென்ம மரண ரஹிதமான அந்த மோக்ஷத்தை நீ உணர்வாயோ அதை சொல்லிக் கொடுக்கிறேன் அறிவிக்கிறேன் அமிர்தத்துவம் அது என்ன அந்த பொருள் அநாதி அநாதிமத்து அதற்கு ஆதி இல்லை அதற்கு பெயர் பரம்பிரம் அது பரம்பொருள் சத்து அது இருப்பதும் அல்ல நான் அசத்து அது இல்லாததும் அல்ல அந்த இடத்துல என்ன அர்த்தம் ஞாபகம் ந சத்து அசத்து சத்துனா நாம ரூபம் அசத்துனா மாயா அதுக்கு அப்பாற்பட்டதுன்னு அர்த்தம் அந்த சொற்கள் அங்க இருக்கு இந்த இடத்துல இது எடுத்துக்கணும் அப்புறம் இன்னொன்னு இருக்கு ரொம்ப பிரசித்தம் நான் வித்தியதே பாவோ நாவோ வித்தியே சதா ரொம்ப முக்கியமா எடுத்துக்க வேண்டியது நாசதோ வித்யே பாவோ நாபாவோ வித்யே சதகா உபயோரபி திருஷ்டோந்தோஸ்தரிசிபிகி ரெண்டாவதுஅத்தியாயம் பதினாறாவது ஸ்லோகம் இல்லாததற்கு இருப்பு கிடையாது இருப்பது இல்லாமல் போவதில்லை இந்த இரண்டையும் பற்றி அறிந்தவர்கள் இந்த எது சத்து எது அசத்து உபயோரபி திருஷ்டோந்தையோஸ்துவதரிசிபிகி தத்துவதரிசிகளால் உண்மையை உள்ளவாறு ஆராய்கின்ற பெரியோர்களால் பற்றியும் தெளிவான முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது சத்தை பற்றியும் அசத்தை பற்றியும் முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது என்னதுன்னா எல்லா சர்வபூதான பிரபவா சதாமிதி எல்லா பதார்த்தங்களும் தோன்றினதற்கான பொருள் சத் தான் வந்திருக்கு அசத்து இல்ல ஒ காரியூபமா இருந்துதான் அசத்ரூபமா இருந்தா காரணம் காரணம் வந்து இருந்தது இருந்ததா இல்லையா காரணத்தில் இருந்ததா இல்லையா நல்லா கவனிச்சுக்கணும் காரியம் இருந்ததா இல்லையா அதில் பற்றி இல்லாத காரணத்தில் காரியம் இருந்ததா இல்லையா நகை தோன்றுவதற்கு முன்பே தங்கத்தில் நகை இருந்ததா இல்லையா நகை தோன்றுவதற்கு முன்பே நகை எல்லாம் தங்கத்தில் இருந்தது மாயா சகிதமாக இருக்கக்கூடிய பிரம்மன்ல இருந்தது அப்படின்னு நம்ம சொல்றோம் மாயா சகிதமாக இருக்கக்கூடிய பிரம்மன்ல இந்த ஜகத்து இருந்தது சொல்றோம் பிரமாணம் நிறையாஸ்திரம் இருந்தது ஏழாவது அத்தியாயம் ஞாபகம் அஹங்காராம் பிரகதி ஜீவூதாம் மகாபாஹோதம் தார் ஜகத் எல்லாம் இந்த வார்த்தை எல்லாம் நிறைய மனசுல ஓடினேர்கள் அவதான் வந்து இந்த பலப்படும் இந்த வாதங்கள்னா விஷயங்கள்னா நல்லா ஸ்ட்ராங்காக நம்ம மனசுக்குள்ள நுழையும் இன்னொரு அவ்வாதிம்தி அவ்ய வந்து மரம் எல்லாம் இருந்தது விதையிலிருந்துதான் மரம் வந்தது அப்ப மரம் வந்து விதைக்குள்ள இருந்துதா இல்லையான்னு என்ன சொல்றது என்ன சொல்லுவோம் இதுதான் அந்நாய மதம்னு பேர் மரம் விதைக்குள்ள இல்லங்கிறான் எப்படி இருக்கு மரம் விதைக்குள்ள இருந்துதா இல்லையான்னு கேட்டா மரம் விதைக்குள்ள இல்லை இதுக்கு பேர் நியாயமதம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கு புத்தி விடாது கேட்டுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு அவன் நியாய மதத்தில் என்ன அதுக்கு என்ன பண்ணுன்னு தெரியுமா இங்கேயே உட்கார்ந்துக்கணும் ஆசிரமிச்சிய போவே விடாது நானும் போகக்கூடாது இங்கேயும் நீங்களும் போகக்கூடாது பேசாமல் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு கேம்ப் நடத்துங்க சுவாமிஜி லாம் பார்த்தோம் ஒரு வழியாக பார்த்து இந்த நியாயம் என்னதான் சொல்வது வைசேஷம் என்னதான் சொல்றது சாய்ந்தம் என்னதான் சொல்றது பார்த்து பிரம்மனை தவிர பாக்கெல்லாம் தெரிஞ்சுக்கோ சும்மா ஏன்னா நம்ம பிரம்மத்தை தெரிஞ்சாலும் நமக்கு இன்ட்ரெஸ்டிங் எல்லாம் எதுல தெரியுமா ஃபோக்கஸிங் எல்லாம் ஜெகத்தில் தான் இப்போ ஒரு கோயில் போய் வெங்காதிபதி இருக்கு மீனாட்சி இருக்கு திருச்செந்தூர் முருகன் இருக்குறோமா நகையா மாலையை பாக்கறீங்களா வைர கிரீடம் போட்டிருக்கு இன்னைக்கு ஒரு மாங்காய் மாலை போட்டிருக்கு தேங்காய் மாலை போட்டிருக்கு நம்ம மனசில் அது மாதிரி என்ன தான் எவ்வளவு தூரம் விழுந்து விழுந்து பிரம்மத்தை பற்றி சொன்னாலும் இந்த ஜெகத் என்ன இப்படி இருக்குது நம்ம பார்வையெல்லாம் எதில் இருக்குது விக்கிரகத்தில் இருக்கா விக்கிரகத்தோட அலங்காரத்தில் இருக்கா பாருங்கள் எல்லாம் மாயதான் நம்ம வந்து விக்கிரகத்தை வெறுமனே அப்படியே இருந்தார்னு வச்சுங்க நிர்குணம் நிராகாரம் இதை பார்க்கறது என்ன அலங்காரங்கள்லாம் பண்ணேன்ப்பா அது நவராத்திரி அன்னைக்கு வேறு விதவிதமாக பண்ணி ஏன்னா நம்ம மனசு எப்போவுமே என்னதான் புத்தி இருந்தாலும் புத்தி ஒரு பக்கம் உண்மையை தேடிகிட்டே இருந்தாலும் இமோஷனை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடிகிறதில்லை உணர்ச்சிகளை நம்மளால் கட்டுப்படுத்த முடிகிறது இல்லை ஆகையினால என்ன பண்ணுறதுன்னா அதை தான் அது பார்த்துட்டே இருக்குது இப்போ இது என்ன பண்ணுறதுன்னா இந்த ஜெகத்தை பார்த்துட்டு இருந்தாலும் நமது ஜகத்துக்கு காரணத்தை புரிஞ்சுக்கிறதுல நமக்கு தாற்பயமா ஜகத்தை தாத்பரியமான ஜகத்து எப்படி வந்ததுன்னு தெரிஞ்சுக்கணுங்கிற எண்ணம் பலமாக தான் இருக்குது இப்போது வேதம் சொல்லி எடுத்து பிரம்மை இவ சத்தையும் ஒத்துணுட்டேன் அகம் பிரம்மா அஸ்மி ஆனாலும் முழுக்க ஒத்துக்காது ஸ்ட்ராங்காக மனநம் பண்ணலை ஒத்துக்காது இதெல்லாம் மனநாகம் தான் இதில் ஆஹா வினிஷிதா சதாம் இத்தி வினிஷிதா இதுலேயே உக்காந்துட்டோம் இன்னைக்கு ரெண்டாவது சர்வம் ஜனயதி பிராணா பிராணா சர்வம் ஜனயதி பிராணஹாங்கிறது இந்த இடத்துல ஈஸ்வரன் பேர் ஈஸ்வரனா யாரு மாயாசஹிதம் பிரம்ம மாயா சகித பிரம்மனுக்கு தான் பிராணன் பிராணம் ஏன்னா தூங்குற போது பிராணம் தூங்காம இருக்கு மற்ற தூங்கினாலும் பிராணம் தூங்கினா என்ன ஆகும் தெரிஞ்ச விஷயம் தான் ஆனா நம்ம வந்து தூங்கினாலும் நம்ம உடம்புக்குள்ள பிராணன் தூங்காம இருக்கு ஆகையினால இது பிராணனை எடுத்து சாஸ்திரம் பிராணனை வந்து ரொம்ப விசேஷமா பிரம்மசூத்திராண விசாரமே பெரிய விசாரம் ஆக இருக்கக்கூடிய மாயா அம்ச பிரதானமான ஈஸ்வரன் இந்த இடத்துல மாயா அம்ச பிரதானம் ஈஸ்வரன் சொல்ற போது மாயையும் சேர்ந்திருக்கு பிரம்மன் மாயா என்ன அம்சம் தெரியுமோ மாயா அம்சம் மாயிலிருந்து மாயா சக்தியிலிருந்து இந்த படைப்பை உண்டு பண்ணி இருக்கிறார் அருணோடு நிறைந்தது எது அருள் வார்த்தைக்கு மாயின் பேர் அங்கிங் எனபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்தது அருள் மாயாஸ் என்ன சுவாமி மாயினா என்னன்னு கேட்டு விட விடாது மாயை கொஞ்சம் விளக்கி சொல்லுங்களேன்னா முடிஞ்சா கேள்வி எவ்வளவு விளக்கி சொன்னாலும் விளங்கவா போறது எவ்வளவு விளக்கி சொன்னாலும் விளங்காதுன்னு எவ்வளவு விளக்கி சொல்லிடுவேன் இந்த ஜட பிரதானம் அதுல இருந்துதான் இந்த ஜட பிரபஞ்சம்னா உண்டாயிடுவோம் அப்புறம் என்ன ஆகுதுன்னா புருஷா சேத்தோம் ஜனயதி இப்படி படிக்கணும் பிராணஹா சர்வம் ஜனயதி பிராணன் ஜட பதார்த்தங்களை சிருஷ்டி பண்றான் அதாவது ஈஸ்வரன் மாயா அம்சத்துல இந்த ஜட பதார்த்தங்களை எல்லாம் சிருஷ்டி பண்றான் புருஷா சேத்தோம் யாரு சைத்தன்ய பிரதான ஈஸ்வரன் மாயா பிரதான ஈஸ்வரன் அப்படின்னா அர்த்தம் ஈஸ்வரனுடைய மாயா பார்ட்ல இருந்து ஜட பிரபஞ்சம் வந்து ஈஸ்வரனுடைய சேத்தன பார்ட்ல இருந்து என்ன வருதுன்னா யம் பிரத சிருஷ்டி பண்றது ஜ பதார்த்தங்களையும் சிருஷ்டி பண்றதுன்னா என்ன ஜடம் சேதனம் இரண்டு பிரிவாக இந்த சத்துல இருந்து எதிர்த்து வருது இந்த சத்து சத்து இஸ்வல் புருஷனாகவும் பிராணனாகவும் இருக்கிற சத் பதார்த்தத்தில் இருந்துதான் இந்த பிரபஞ்சம் உண்டாகி இருக்கிறது ஆக காரியம் அனைத்தும் தோன்றுவதற்கு முன்னமேயே காரணத்தில் இருந்தது என்பது இந்த பாடல் இந்த ஸ்லோகத்தினுடைய கருத்து காரியங்கள் அனைத்தும் தோன்றுவதற்கு முன்னமேயே காரணத்தில் இருந்தது காரணத்திலிருந்துதான் காரியம் வந்திருக்கிறது காரியங்கள் அனைத்தும் தோன்றுவதற்கு முன்பு காரணத்தில் இருந்தது இதுதான் விஷயம் அப்படின்னு இது சப்திய வாதம் அப்புறம் என்ன சொல்லுங்க பெருமையை காமிச்சுக்கணும்னு படைச்சாருனா அவருக்கு தன்னுடைய பெருமையை காட்ட வேண்டாமா நான் யாரு நமக்கு வீட்டுல எல்லாம் அவங்க அண்ணன் அண்ணன் வந்து அண்ணன் அண்ணன் அண்ணன் குடும்பத்தில் அண்ணனும் அண்ணன் ஒய்ஃபும் அவங்க பெருமையை காமிச்சுக்கிறாங்க நம்ம நம்ம பெருமையை காமிச்சிக்க வேண்டாமோ அப்படிலாம் காமிச்சிக்கலாம் மானம் மரியாதை நமக்கு என்ன ஆகுதுன்னு இருந்தால் தானே எல்லாம் வந்து இந்த கௌரவம் எல்லாம் நிறைய பார்க்குறோம் இல்லையா நம்ம வாழ்க்கையில் அதெல்லாம் பார்க்குறோம் உலகத்தில் நம்ம எல்லாரும் நம்மளை இது இந்த ஆசிரமெல்லாம் தானாக வந்துவிட்டு சுவாமியோட பெருமைன்னு சொல்ல முடியாது ஏதோ வந்தோம் க யாரோ கொடுத்தாங்க இப்படியோ வந்து விடுத்தோம் இது பகவானுடைய ஆனால் வந்து பகவான் இந்த ஜெகத்தை எப்படி சிருஷ்டி பண்ணுறாரு நம்ம நம்ம வீட்டிலயே நம்ம என்ன பண்ணுறோம்னா நம்ம எல்லாரும் நம்ம பெருமையை காமிச்சுக்கணும் விரும்புகிறோமா இல்லையா நம்ம வீட்டில் போட்டிருக்கிற ஃபர்னிச்சர்லேருந்து மாட்டிருக்கிற ஃபேன்லருந்து இது ஒன்று ஒன்றையும் நம்ம என்ன பண்ணுறோம் நம்முடைய பெருமையை காட்டணுங்கிற எண்ணம் நமக்கு இயற்கையா இருக்கு அதே மாதிரி அவருக்கும் இந்த ப்ராப்ளம் நம்ம பெருமையை காட்டணும் ஈராக்ல குண்டு வச்சு நம்ம பெருமையை காட்டணும் அவருக்கும் தோன்றதான் அப்படின்னு ஒரு குரூப் சொல்றது இது பகவான் தன்னுடைய பெருமையை உணர்த்துவதற்காக இதை படைத்தார் அப்படிங்கிறான் இறைவன் தனது பெருமையை தனது சிறப்பை வெளிப்படுத்துவதற்காக இவ்வுலகை படைத்தார் என்று ஒரு சாரார் கூறுகின்றனர் விபூதி நம்ம அதை ஒத்துக்க அது வேற விஷயம் ஒத்துக்கிறதுனா என்னன்னா பெருமையை காட்டுவதற்காக மரங்களை படைத்தார் இந்த பறவைகளை கத்தபடி செய்தார் சொல்லலாம் தவறு கிடையாது இந்த கிணிக்கு பச்சை அடிச்சவன் இந்த மயிலுக்கெல்லாம் இந்த மாதிரி பெயிண்டிங் யார் பண்ணாப்பா இங்கே பண்ணுற பெயிண்டிங்லாம் உதிர்ந்து போயிடுறது இந்த மயிலுக்கும் பசுமாட்டுக்கும் இந்த நாய்க்கும் பசுவுக்கும் புலிக்கு எவ்வளோ அழகா பெயிண்ட் பண்ணியிருக்கார் பாருங்கள் பகவான் புலிக்கு சிங்கத்துக்கு பாம்புக்கு இதெல்லாம் நினைச்சி பார்த்தா மனசாபி அச்சிச்ச ரச்சனா ரூபா அந்த ஒரு முட்டைக்குள்ளே குட்டியாக உட்காந்துருக்கு இந்த பாம்போட கலர் அந்த முட்டைக்குள்ள மயிலோட கலர் அந்த மயிலோட இருக்கு நினைச்சு ஆச்சரியமா தான் இருக்கு மேலும் அடுத்த வகுப்புல பார்க்கலாம் ம்ங்கமமமேவிரம்சியேஜா ஸ்ரீரங்கைஸ்சேமேவா நோவ்ஸ்வா ஊஷா விஷவே நத்தோ அரிஷ்டேமி நோகஸ் தாத்து ம்ா்ாரோருமேதி மூதவிபா வோமவத்யிணா மூத்த மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோனகுருவாழி அருள் வா்த்தையேந்திரும் வாழி அன்பர் வாழி பராபரமே ஓம்ாஹரி